முதல் கடாட்சிச்சாந்தமோ நனந்தனந்திருஷ்ணா ஜகன்மங்கலமூத்த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 இதுல இருந்து என்ன தெரிகிறது யார் இறைவனை வணங்குகிறார்களோ இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அதை நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் இதற்கு அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனா வேதாந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியோட உபனிஷத்துக்களை நன்றாக படித்தவர்கள் இங்கே அதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம் சரி விஷயம் என்னன்னா விஷயம் ஞானந்தான் விஷயம் கட்டாட்ச கிரணமேவ விஷயம் அதுதான் விஷயம் பிரயோஜனம் என்ன ஜெகன் மங்களம் இந்த ஜகத்துக்கு அதான் மங்களம் இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சா எல்லாம் கிடைக்கும் இதில் நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ற வரைக்கும் இதை யோசிக்கல அப்போது விஷயம் என்ன ஞானம் யாருக்கு ஞானம்னா என்ன திருடஞானம் திருடஞானம் சம்சய ரஹித ஜஞானம் திருடஞானம்னு சொல்கிறத விட சம்சய ரஹித ஞானம்தான் இங்கே விஷயம் சம்சயமில்லாத ஞானத்தை கொடுக்கறதான் இங்கே விஷயம் யாருக்கு ஞானம் உள்ளவனுக்கு சம்சயத்தோடு கூடின ஞானம் உள்ளவன் தான் இங்கே அதிகாரி சந்தேகத்தோட கூடின அறிவு உள்ளவன் தான் இங்கே தகுதி தகுதியான மாணவன் விஷயம் என்ன சந்தேகத்தை நீக்கக்கூடிய ஞானம் பிரயோஜனம் என்ன ஜெகன் மங்களம் ஆனந்தம் தான் பிரயோஜனம் இதில் இருக்குது சரி இந்த ஸ்லோகத்தில் மோகாப்தஜே நமகான்னு சொன்னார்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 ஆனால் எனக்கு கன்விக்ஷன் வரலை உபநிஷத்து நீ பிரமமாக இருக்கிறாயு சொல்லுகிறது ஆனால் எனக்கு கன்விக்ஷன் வரலை என்னால் அதை ஜீரணிக்க முடியல ஏத்துக்க முடியல இந்த கான்டெக்ட்ல மோகங்கிறது என்ன பொதுவாக கலமர பேசிட்டோம் என்ன அர்த்தம் இங்க சம்சய சகித ஞானம் சந்தேகத்தோட கூடின அறிவு தான் இப்ப இங்க இருக்கு அதுதான் இங்க மோகம்னு பே மோகத்துக்கு அர்த்தம் சம்சய சகிதஜம் சரி இந்த சந்தேகத்தை நீக்கப் போகிறார் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எல்லாம் ரெண்டாவது ஸ்லோகத்துல ஸ்லோகம் வரையிலும் மிகவும் அழகாக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 நான் ரொம்ப சொல்லி தூங்கி போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் எல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஒண்ணு கூட அசைக்க முடியாது எண்ணி துணிக கருமம்னு சொன்னார் வள்ளுவர் அத நாமளே கொஞ்சம் கவனிக்கல பரவாயில்ல எப்படியோ அதான் சொன்னேன் அப்புறம் துணிந்தவன் எண்ணம் என்பது இழுக்கு இல்லையா அதனால எண்ணக்கூடாது அதுக்காக வேண்டி மேனேஜ் பண்றேன் இப்போ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 உள்ளத்தை பக்குவப்ப ரெண்டாவது படி உண்மையை உணர்ந்து கொள்ளுவது ரெண்டே ரெண்டு தான் அதனால ஆன்மீகம் இரண்டு பிரிவை உடையது சமயம் தத்துவம் சமயம்ங்கிறது முதல் படி இரண்டாவது படி தத்துவம் சமயங்கிறத தான் ரிலிஜன் சொல்றாங்க தத்துவத்தை தான் PHILOSOPHY அப்படின்னு சொல்கிறாங்க ஆக முதல் ஸ்டெப் என்ன சமயம் இரண்டாவது படி தத்துவம் ரிலிஜன் ஃபிலாசி religion இல்லாத ஃபிலாசஃபியோ PHILOSOPHY இல்லாத religion உருப்படாது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்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 சமயம் அல்லது ரிலிஜன் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் நிறைய பிறவி இருக்குது நம்ம இப்போ புதுசாக ஒன்றும் பிறந்தடலை இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிறந்திருக்கோம் அந்த பிறவியில் எப்போது ஒரு சில சமயம் மனுஷப்பிறவி வந்திருக்கு அப்போ பழையபடியும் பாவத்தையெல்லாம் சேர்த்து போட்டுட்டோம் பழையபடியும் பழையபடியும் புல்லா புழுவாக பிறந்தோம் அப்படி என்னமோ தெரியல திடீர்னு பழையபடியும் மனுஷப்பிறவி வந்திருக்கு அப்படி சொல்றது இந்த எவல்யூஷன் தீரிலாம் நம்ம மதத்தில் கிடையாது இந்த பரிணாமவாதம் சொல்கிறாங்களே ஹிந்து மதத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று ஆனால் ஒரு சில பெரியவர்கள் அதை எப்படி இல்லாம மேனேஜ் பண்ணுகிறார்கள் நம்ம மேலே வந்ததுக்கு பிறகு கீழே போக மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே என்ன சொல்றது இந்த பாட்டுக்கு இதை விட இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகிறது தேவப்பிறவி மத்திய கத்தினால் என்ன இதே நிலையில் இருக்கிறது மனுஷனாக இருக்கிறது ஒரு பெரிய மனுஷனுக்கு பிஏவாக இருக்கிறது மத்திய கத்தி அப்புறம் அதோ கதி புழுவாகவோ புல்லாகவோ பிறக்கிறது அப்படி மாறி மாறி எழுக்கடல் மணலை அளவிடி நதிகம் என திடர் அவதாரம் சந்திரமூடியோட கிளாஸ் கேட்டால் நமக்கே பாட்டு வருது எழுக்கடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அப்படின் ரொம்ப வளர்த்தக்கூடாது பிறவி நிறைய இருக்குது அதனால் நீ நிறைய புண்ணிய பாவமெல்லாம் பண்ணி பண்ணி சஞ்சீத கிரமத்தில் வண்டி வண்டியாக இருக்குது நீ வந்து இப்போவாது புண்ணியம் பண்ணணும் இப்படி எல்லாம் சொல்லி கடவுள் கடவுள்னு ஒருத்தருக்கான் அவன் எல்லாம் தெரிஞ்சவன்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 இன்னொருத்தனை நீ புரிஞ்சிக்கவும் முடியாது ஆனா இத்தனையும் நீ பண்ணணும்னு ட்ரை பண்ற என் நடக்க போறதாப்பா அப்ப வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அதனால நீ கடவுள் ஒருத்தருக்கான் நீ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் தனியா இருக்கேன்னு சொல்லி பாவத்தை நீ பண்ணாத தனியா இருக்கிற ரொம்ப விசேஷமா புண்ணியம் பண்ணணும் எத்தியபி ரோகே லோகே மரணம் பாப்பா சரணம் எப்படி இருந்தாலும் போறேன் நல்லதை பண்ணிட்டு ஷாக கூடாதா அக்கிரம நியாயத்தை பண்ணிட்டு என் பா சாகிறேங்கிற உனக்கு நிச்சயமாக ஷாக உண்டு ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்துருக்கேன் உனக்கு டேட்டு தெரியாது இந்த இதுக்காக நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆகையினால ஆகையினால ால இப்படி உனக்கு நிறைய புண்ணிய பாபங்கள்லாம் இருக்குது அதை அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்பப்போ பலனை கொடுத்துட்டுருக்கான் பகவான் ஒருத்தன் அதனால் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னே சொல்லி பழகிருக்கு கர்மகாண்டம் முழுவதும் கர்மகாண்டம் அல்லது யோகசாஸ்திரம் அல்லது மனதை பக்குவப்படுத்துகின்ற ரிலிஜன் சமயம் இதெல்லாம் இப்படித்தான் பேச கடவுள் வேற நாம வேறதான் வந்த உடனே கிடையாது நீ பிறந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே கற்பனை கடவுள்னு உனக்கு மேல உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் தட கடவுள் வேற ஒருத்தன் இல்லை கடவுள்னு ஒருத்தன் தனியா இல்லை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 இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்ற ஏற்கனவே இவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான் துன்பந்தாங்கல ஆனா என்ன ஆச்சு ஞான காண்டா என்ன பண்ணுறது ஒட அத வந்து அழகா சொல்லிக் கொடுக்கறேஷன் இருக்கு சும்மா கண்டாவிடா சொல்லிவிடாது அது சொல்றது கொஞ்சம் கமாண்டிங் ரொம்ப ஆர்டர் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அது என்ன அது பிரபு சம்ஹிதா உபநிஷத்துக்கள்லாம் மாஸ்டர் அது ஆர்டர் பண்றதுக்கு ரைட் இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க வாக்கு பெரிய வேத வாக்காக நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணும்னு கேட்கிறோம் அப்பதான் என்ன அர்த்தம் நம்மளை அறியாமே ஒரு கருத்து இருந்துருக்கு வேதம் சொன்னா நம்ம கேட்டாகணும் வேதம் சொன்னா கேட்டாகணும் அவனுக்கு அந்த அம்மா சொல்றதெல்லாம் வேத வாக்குங்கல்ல சொல்ல அவர் என்ன சொன்னாலும் வேதவாக்குங்க அமைச்சியல்ல ஒரு குரல் வருது அதாவது மதிநுட்பம் உடையவர்களுடைய அந்த குரலை மனப்பாடம் பண்ணலை அப்புறம் சொல்றேன் மதிநுட்பம் உடையவர்களுடைய நல்ல உடையவர்களுக்கு நூலறிவும் சேருமானால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சமுதாயத்திற்கு மாபெரும் நன்மையை செய்வார்கள்ங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றார் அமைச்சியல்ல அமைச்சுங்கிற அதிகாரம் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த குரல் நேற்றுக்கு ஒரு குரல் சொன்னேன் நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா சாஸ்திரம் விளக்கு போன்றது கண் சுயறிவு கண் ஒழிப்போன்றதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஈக்குவலான குரல் ரொம்ப ரொம்ப பொருத்தமான குரல் இருக்கட்டும் ஏற்கனவே நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு கடவுள் வேற நம்ம நம்ம வேறங்கறதே சரியா புரியல அதுவே முதல்ல ஆரம்பமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருனே நம்ம முடியல சரி எப்படியோ சமயத்துல வாழ்ந்தா சமயத்தை நல்லா கடைப்பிடிச்சாச்சு சமயத்தை நன்றாக கடைபிடித்துக்கிட்டோம்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 செயலை புரிஞ்ச ஆபத்து கவனிச்சு பண்ணணும் எங்கே தப்பு தப்பு வந்துடும் ஆபத்து செயலை விட்டா பேராபத்து என்னதான் சாமி பண்றேன் அதுதான் கர்ம யோகம் பண்ணுங்கிறேன் கர்மம் பண்ணினாலும் ஆபத்து கர்மத்தை விட்டாலும் ஆபத்து நகி கஷ்டித் க்ஷணி ஜாதும கருத்து காரியத்தே ஹியவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை கர்மேந்திரியானி சைஸ்தே மனசாஸ்மரன் சமயத்துல இருந்து பழகாம தத்துவத்துக்கு வந்தாலும் தத்துவத்தை தப்பு தப்பா சொல்லி வைப்பான் நிறைய சில நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அத்வைதிகளாக்கும் நாங்கள்லாம் கோவில் சுவாமியெல்லாம் பாக்குறது எல்லாம் இல்லை அப்படியே எங்க ஆசிரமே அத்வைத ஆசிரமம் அத்வைத ஆசிரமம்னா இஸ் நோ போட்டோட்டார் போட்டோட அது ஒரு அது ஒரு அது ஒரு சம்பிரதாயம் இப்ப நம்ம அத்வைதான் பேசிட்டு இருக்கோம் நல்லா கோவில்ல வச்சுட்டு சாயங்காலம் பஜன் எல்லாம் பாடி நுட்கான் இருக்கும் அத்வைதம் தெ தெரிஞ்சா அதுக்காக வேண்டி இதெல்லாம் பாடக்கூடாதுன்னா சொல்லி வச்சிருக்கேன் எந்த புத்தகத்துல எழுதியிருக்குது ஒரு புத்தகத்துலயும் கிடையாது எல்லாம் நம்ம இமேஜினேஷன் அத்வைத்தம் பேசுறாரு வீதி வச்சுருக்காருன்னா ஒரு விஷயம் அதாக்டிக்கல கொண்டு வராங்களா அவங்க அது நடக்கிற காரியம் இல்லை நீ காலம்புறதா முடிக்கிற போது சொன்னேன் பாவாத்வை நகர்ஹிச்சுது அத்வைதத்தை மனசில் நல்லா ஆழமாக வச்சுப்போப்பா செயலில் அத்வைதத்தை கொண்டு வராதே செயல் முழுக்க எப்பவுமே வேற்றுமை வடிவமானது அதில் தர்மம் முக்கியம் செயலில் தர்மத்தை கொண்டு வா செயலில் அத்வைதத்தை கொண்டு வராதே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 எளிமையான விஷயத்த ரொம்ப கடினமாக்கி அது தனக்கும் புரியாம நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்களே இப்பதான் பண்ணிட்டு நினைச்சுடாங்க என்ன சொல்லுங்க நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் நான் நினைச்சிட்டு ஏற்கனவே இந்த இதுக்குள்ள பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சுடும் நினைக்கிறேன் நம்புறேன் நான் அப்ப இரண்டாவது பகுதி என்ன ஆன்மீகத்துல தத்துவம் தத்துவம் என்ன சொல்லுகிறது கடவுள் வேற நீ வேற கிடையாது புண்ணியம் கிடையாது பாபம் கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது நீ பரக்கவே கிடையாது இங்கே சங்கல்பம் இதில் சமயத்தில் அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமான அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்திராபி கர்மகிபி விசித்திராசு பசுபி மிருகாதி யோனிஷு புனா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 வைஃபில் அர்த்தம் இல்லை சம்சாரம்னா பிறவி பிராபலம் அர்த்தம் பிறந்து ஜாக்காரச்சக்கே விசித்திராபி விசித்திரமான கர்மதி விசித்திராசு விசித்திரமான பசு பட்சி மருகாதி யோனிஷு பசு பட்சி மருகம் முதலான பிறவிகளில் அநேகதா ஜனித் எத்தனையோ தடவை பிறந்து பிறந்து கேனி புண்ணிய கரவிசேஷ ஏதோ தப்பித்தவர் எங்கேயோ போன ஒரு புண்ணிய கர்ம விசேஷத்தினால மனித பிறவியை அடைஞ்சு ரிஷிகேஷத்துக்கு வந்திருக்கிறேன் கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன மனுஷ ஜன்மம் பிராப்தவதா அதுக்கப்புறம் என்ன லிஸ்ட் இருக்கு நான் நிறுத்திட்டேன் ஜன்மேன்மதித்தம் பாலியே வயசு யவ்வரே வயசி ஜாக்கியே ஜா்ஸ்வனாசு மனோவா கமேந்திரியானேந்திரி வபாரை காமக்கோதலோபமோக மதமாத்சரவிதம் பத அபனோதம் கரிஷியே அக்கிரமா அநியாயம் எல்லாம் பண்ணி போட்டேன் சாமி ஒரு முங்கு போட்டா அத்தனையும் போயிடணும் சத்தியா சத்தியம் இப்பவே ஒரு முங்கு போட்டு வந்தா அத்தனை பாப்பமும் அதோட போயிடணும் நிக்க கூடாது கண்ணுக்கே தெரியக்கூடாது நான் முங்கு எதிர்க்க அந்த பங்கு போயிடணும் சத்தியா அப்பவே போயிடணும் அனாதி வாசனையில் வந்தது இப்படின்னா போயிடணும் போயிடும் அது போகிறோம் ஒரு நிமிஷம் தானே எத்தனையோ வருஷமா இருட்டு இருக்கிற ரூமில் ஒரு தரம் தீக்குச்சியை வச்சு பொறுத்தினா விளக்கில் எதுவாகத்தான் நான் போவேன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றா போவேன்னா இருக்கும் அப்படியே போயிடும் அதுவும் கஷ்டம் இல்லை எந்த சரி விஷயத்துக்கு வருவோம் டெக்ஸ்டுக்குள்ள நுழையணும் தத்துவம் இப்படி சொல்லுது அது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ சொல்லிவிடுறேன் முதல்லையே முதல்ல நான் வேற கடவுள் வேற அவரை முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகம் இங்கே பார்க்குறான் மேலே இருக்குது நான் வந்து யாருன்னா ஒன்றும் தெரியாதோம் கற்றதனால் ஆஜபயன் நின் கொள் வால் அறிவன் நற்றால் துளார் எனின் அந்த இறைவனை கும்பிடறேன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் அடுத்த குரலே பாருங்கள் இந்த மூணு குரலை வச்சுட்டேன் வேதாந்த சொல்லிவிடலாம் மலர் மிசை ஏகினான் ஓவர் இறைவன் அவன் உபாதான காரணன் வாளறிவன் நிமித்த காரணன் வேற எங்கேயும் இல்லை மலர் வேதாந்த் பண்ணலாம் உபாதான காரணம் நிமித்த காரணம் அபிநிமித்த உபாதான காரணஸ்வரூபமாகியை மம கேலதி மம ஹிரதயே கலையம் பிரம்மச்சாரி பாண்டார் மமகிருக்கிறான் தேடி கண்டுகண்ட தேடி தேடி தேடோனா தேவனை என் உள்ளே உள்ளே எங்கேயோ இருக்கு நான் தான் அதிலும் தெரிஞ்சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட இரும்பு வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோ ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே இவை இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்காக இருக்கு இதெல்லாம் இந்த அர்த்தத்தை தான் குறிக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி கடவுளும் நாமளும் ஒன்றுங்கிறத சரி ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் கடவுளும் நாமளும் ஒன்றுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் புரிஞ்சு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 உங்கள்கிட்டத்தையும் எழுத்து இருக்கிறது ஒன்று தான்ப்பா துவை மைய சாண்யத் விஷ்ணு உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறது விஷ்ணு ஒருத்தந்தான் எங்களுக்கு வைகுண்டம் இல்லை சாண்யத் இது புரியாமனு சொல்லி எனக்கு கோவச்சுட்டு இருக்கேன் பயப்படாங்க அலைன்னு இருக்கு கடல் to ஈக்குவல் டு is equal to jeevan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 அது மாதிரி அல்பா ஜீவாத்மா அவன் பரமாத்மா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று தான்ப்பா ஒன்னையும் என்னையும் இப்படி ப கடவுளையும் வேற காட்டினது ஒரு ஆள் இருக்கு ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மா ஆளே பார்க்க முடியறதில்லை அவங்களுக்கு பேர் தான் மாயாதேவின்னு பேர் இப்படி இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாவும் அம்மா மகாதேவி மாயாதேவி மோகினி சில பேர் பயப்படுத்துவார் மோகினி பிசாச்சு ஒண்ணும் வராது கவலைப்படாது நம்ம வியாபாரம் நம்ம வீடு குடும்பம் எல்லாம் இருக்கு இப்படி நம்மளை சரி அந்த கான்டெக்ட் அது வேற விஷயம் இங்கே வந்து என்னென்னா நானும் கடவுளும் வேறே வேறேன்னு இத்தனை வருஷமாக பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லாவே தான் இருந்தது எனக்கு எப்போ பார்த்தாலும் அவனை அவன் நாமத்தை பாடி நான் உருகணும் அவனை கேட்கணும் இது பண்ணணும் அப்படியே தான் இருந்தேன் ஆஹா ரொம்ப நல்லா தானே இருந்தது நான் எவ்வளோ நேரம் ஒன்றால் பண்ண முடியும்ப்பா உருக முடியும்ப்பா நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ நேரம் உருகுவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கருகுவேன் இது வந்து உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் இதாக இருக்கு இந்த சுவாமிகள்லாம் வந்து இந்த இந்த இந்த இந்த வரும்போது கொஞ்சம் மாறிடுறாங்க மாறல ஒழுங்கா சொல்றோம் இமோஷனல எந்த லெவலில் வச்சுக்கணும் இன்டலெக்ட எப்படி வச்சுக்கணும் புரிஞ்சு பேசுறோம் கடவுளை வந்து கண்ணே மணியே முக்கே அப்படின்னு சொல்லி பாடுற போது நல்லா தான் இருக்கு அஞ்சை கால் மணிக்கு அதான் ஆரம்பம் அப்ப வந்து இது என்னன்னா அதெல்லாம் கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஆனா நம்ம விஷயத்தை வந்த உடனே என்ன ஆயிடுறது கடவுளை கும்பிடுறார் என்னதுக்கு தான் அவனும் கும்பிட்ற இல்லையா அவன் வேற நான் வேற இல்லை சர்வபூதமாத்மான சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்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 இருப்பாக இருப்பது நீர் அதே இறைவன் என்ற சொல்லுக்கும் மனிதன் என்ற சொல்லுக்கும் இருப்பாக இருப்பது சைத்தன்யம் பிரம்ம இனி வரப்போகிற ஸ்லோகத்தை அது விளக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு முதல்ல விளங்கணுங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் பிரம்மம் நிரூபிக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஆகாய உதாரணம் ஸ்பேஸ் இப்போது இங்கே ஒரு அண்டா இருக்குது இங்கே ஒரு அண்டா அண்டா பெரிய அண்டா கொப்பரை இருக்குது இதுக்குள்ள ஒரு டம்ப்ளர் டம்ளர் கூட வேண்டாம் ஒரு குட்டி குட்டி கிண்ணம் இருக்குது குட்டி கிண்ணம் ஏகப்பட்ட கிண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு நம்ம கற்பனை பண்ணுறோம் நிறைய போடுவோம் நிறைய கிண்ணம் இருக்குது இது கொப்பரை இது வந்து இது கிண்ணம் கொப்பரைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு கிண்ணத்துக்குள்ளயும் ஸ்பேஸ் இருக்கு என்ன சொல்றோம் கொப்பரைக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு சுவாமி தெரியுமில்ல கிண்ணத்துக்குள்ள கொஞ்சோண்டு தான் ஸ்பேஸ் இருக்கு ஓஹோ சரி சரி ஸ்பேஸ் இருக்கு கிணத்துக்குள்ளயும் ஸ்பேஸ் இருக்கு இது புரியலன்னா உள்ள ஸ்பேஸ் இருக்கு உள்ள ஒரே காலியா இருக்கு புரியலன்னா அதுதான் அர்த்தம் இப்ப ரெண்டுலையும் ஸ்பேஸ் இருக்கு புரியறது இல்ல இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஸ்பேஸ்ல கொப்பரையும் கிண்ணமும் இருக்கா கிண்ணத்துல ஸ்பேஸும் கொப்பரையும் இருக்காப்பா புரியதில்ல சந்தேகமே பாருங்க இப்போ இப்ப கிண்ணமும் கொப்பரம் என்னன்னா அது ஒரு கண்டெய்னர் வந்து கூடவாகவும் குறைவாகவும் காட்டுறது இந்த கொப்பர மாதிரிதான் ஈஸ்வரன் இந்த கிண்ணம் மாதிரிதான் மனிதன் ஜீவன் ஆக்சுவலா எல்லாம் தெரிந்த எல்லா வினைப்பயன்களும் எல்லோருக்கும் வினைப்பயன்களை கொடுக்கக்கூடிய இறைவனும் இந்த ஜீவனும் உண்மையிலேயே சுத்த சைதன்யத்தின் அடிப்படையில் ஒன்றே அதை இனிமேல் சொல்லப்போறேன் இனிமேல் விளக்கினா தான் புரியும் இன்னும் தெளிவாக விளங்காது இதுதான் விஷயம் இதை புரிஞ்சுக்கும் இந்த ரெண்டு உதாரணத்தை வச்சு சமயம் என்ன சொல்லுகிறது கடவுள் வேறு மனிதன் வேறு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 சர்வஜா அல்பஜா இது நிறைய சொல்லலாம் இதெல்லாம் என்னென்னா கொப்பரை வட்டமாக இருக்கிறது அது மாதிரி தான் எல்லாம் தெரிந்ததெல்லாம் கொப்பரை வட்டமாக இருக்கிறது கொப்பரை சில்வரில் பண்ணப்பட்டிருக்கிறது எதுக்கு தங்கத்தே சொல்லுவோமே கொப்பரை தங்கத்தில் பண்ணப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அந்த உபாதின்னு சொல்லுவோ நாங்கள் சாஸ்திரத்துலக்கு பேரு உபாதின்னு பேரு ஆகாசத்தை வந்து கொப்பரைங்கிற ஒரு உபாதியும் கிண்ணங்கிற உபாதியும் குறுக்கியும் பெரிதாக்கியும் காட்டுகிறது அது போல இருக்கின்ற பொருள் ஒன்றுதான் அதில் இந்த மாயையானது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு பொருளை பெரிதாக காட்டி அதுல ஒரு பொருளை உருவாக்கி அதை பெருசா காட்டி அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிறைய பொருள் எல்லாம் உண்டாக்கி அது இதுக்கெல்லாம் கட்டுப்படுற மாதிரி ஆக்கி அகட்டித கட்டனா பட்டியசி மாயா என்னெல்லாமோ இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஆக அபரா பராப் பிரகிருதான் இந்த அபரா பிரகிருத்தியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு கடலும் அலையும் எப்படி நீரின் அடிப்படையில் ஒன்றோ கொப்பரையும் கிண்ணமும் ஆகாசத்தின் அடிப்படையில் எப்படி ஒன்றோ ஆகாசம் அடிப்படையில் ஒன்றோ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 எடுத்து சரி இருக்கிறது வஸ்து ஒன்றுதான் திரும்ப திரும்ப சொல்லுங்க அது ஒன்றுதான் இன்னொழான இன்னொரு மந்திரம் ஏகோ தேவஹ சர்வபூதேசு சர்வபூதாந்தராத்மா சாட்சி சேதா கேவலோ நிர்குண ரொம்ப அழகான மந்திரங்கள் பல இருக்கிறது உண்மையில் இருக்கின்ற பொருள் அது தமிழில் ஒரு பாட்டு இருக்கு பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் ஒன்றே என்று பல்லாண்டு கூறுதுமே நான் நினச்சேன் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது பல்லாண்டெல்லாம் போய் கடவுள் காலத்தை கடந்த பொருளை போய் பல்லாண்டு பாடுறாங்களேன்னா கடவுள் பல்லாண்டு இருக்கட்டும்னா இந்த கொள்கைகள் இந்த உலகத்தில் பல்லாண்டு இருக்கட்டும் அழியாமல் இருக்கட்டும் அந்த கடவுளை போய் வாழ்த்ததுக்கு நாம யாரு அது அவர் சொல்கிறார் பல்லாண்டு என்னும் பதங்கடானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த கேள்வி எவனா கேட்பான்னு அவருக்கு அன்னைக்கே தெரியும் அப்பே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே எவ்வளோ கிளீனா சொல்லிட்டு பாருங்க ஆகினால எதுக்கு எதை சொல்லுகிறோம்னு சொன்னா ஈஸ்வரனும் ஜீவனம் வேறு வேறு என்று நினைப்பது மோகம் இந்த இடத்துல அஞ்சைகாலுக்கு இல்லை ஈஸ்வரன் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க அப்புறம் அதை ஓவர் லேப் பக்தி தப்பு கிடையாது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங்கு பிறகு பக்தி நம்மளை ஓவர் லேப் பண்ணால் ஒன்றாகாது ஸ்பிட் இருக்க மாட்டோம் நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டு விவகாரம் அழகாக பண்ணுவோம் எங்க துவைதத்தை ஹேண்டில் துவைதத்தில் தர்மத்தை ஹேண்டில் பண்ணுவோம் துவைத்தம் மனசை பாதிக்கிற போது அத்வைத தத்துவ ஞானத்தை யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் துவைத்த விவகாரம் பண்ணுற போது அழக தர்மத்தை யூஸ் பண்ணுவோம் ராகத்வேஷத்தை யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி துவைத்தம் வந்து மனசை அஃபெக்ட் பண்ணுற போது அத்வைத்த தத்துவ ஞானத்தை வச்சு உரிய அடி ஷாடும் தனி யானை சகோதரனை அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த கருத்தை தான் இனிமேல் சொல்ல போகிறார் இனி ஸ்லோகத்தை படிச்சு அஹமஸ் சதாமி கதாச்சி ப்ம்திதனந்தல அஹமஸ் சதாமி கதாஹமிரி வாகமச்சிந்தலம் அஹம் சச்சிதனந்தலம் பிரம்மின் அதுல என்ன பண்ணணும் பிரம்மைவாகம் இருக்கு இல்லையா அதுல அகங்கிறத எடுத்துக்கணும் அகங்கிறத எடுத்துக்கணும் அகம் அகம்னா நான் அர்த்தம் அப்புறம் சிதானந்த லட்சணம் அப்படின்னு போட்டுக்கணும் சச்சிதானந்த லக்ஷணமான பிரம்ம ஏவ பிரம்மன் நான் சச்சிதானந்த லட்சணமான பிரம்மன்தான் இது ரொம்ப அழகான வேர்டு சந்யாசிகள்லாம் தினந்தோறும் ஜபிக்கிற ஒரு வாக்கியம் என்னன்னா அகம் சச்சிதானந்தான்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 பிரம்மவிதாக அப்புறோதி பரம் தொடங்குகிறது எவன் பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மன் நானே என்று புரிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கு பிரம்மவேத பிரம்மைவதி சங்கராச்சாரியா சொல்வார் மனிஷா பஞ்சகத்துல பிரம்மைவன் அப் பிரம்ம வித்து பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அறிபவன் ரொம்ப வார்த்தை எல்லாம் ரொம்ப புத்தி இருந்தா தான் புரியும் சொல்லிட்டார் அப்பெல்லாம் எவ்வளவு சட்டிலா இருந்த திங்ஸ் எல்லாம் இப்ப எவ்வளவு கிராசராயிடுச்சு பாருங்கன்னாரு ரொம்ப அழகான வார்த்தை அப்பெல்லாம் எவ்வளவு அழகமா ஆழமா சிந்திச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் போய் இப்ப அல்பமான விஷயத்தை ஆனு வாய்த்திருந்துருக்கேங்கிறார் ரொம்ப அழகாதான் சொன்னார் அவர் எவ்வளவு நுண்ணிய நுண்ணிய விஷயங்கள்ல இன்பத்தை அனுபவித்த எவ்வளவு பருப்பொருள்களை இன்பத்தை இப்போ நாடி போயிட்டு இருக்கோம் இவ்வளவு இன்டலெக்சுவல் ப்ரெஷரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நாம இப்போ சென்ஸ் ப்ரெஷருக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு அவசப்பட்டு இருக்கும் அறிவினால உண்டாகிற இன்பத்துக்கு நிகர் இந்த உடலால் உருவாக முடியாது உணர்ச்சிகளாலும் அப்பேற்பட்ட இன்பத்தை முற்றிலும் அடைந்துவிட முடியாது அறிவு தான் சொன்னார்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 என் மாதி அதை சொல்லி கொடுத்தான் அதோட முடிஞ்சது தாய்மான பாடல் இதுக்கப்புறம் கிடையாது இதுக்கு மேலே ஆனந்த கிடைப்பு பாட்டே கிடையாது முடிஞ்சு போச்சு தாய்மானோர் பாட்டே ஓவர் அதுக்கப்புறம் சிஷியர்கள் அவரை புகழ வேண்டிதான் அப்போ அறிவுல இருக்கிற ஒரு இது அறிவுல இருக்கிற இன்பந்தான் உயர்ந்தது என்று பாரத தேசத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் அதெல்லாம் பெருமை விஷயத்துக்கு வருவோம் அகம் நான் சச்சிதானந்த லட்சணமாகிய பிரம்மந்தான் சந்தேகமே இல்லை இது எப்படி நீங்க சொல்றீங்க லாஜிக் சொல்றார் அகமஸ்மி சதாபாமி கதாச்சித் அகம் அப்ரிய ந பவாமி அத்தா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 அகம் அஸ்மி சதாபாமி கதாச்சின் நாகம் அப்ரியா அதஹா சித்தம் அத்தகாங்கிறது ஹேத்து சித்தம்னா என்ன நிரூபிக்கப்படுகிறது லாஜிக் மனநம் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் உடனே வந்து இப்படி தத்துவ சாதன சதுஷ்டய சம்பத்தி அது இது ஒன்றுமே இல்லை பாருங்கள் எடுத்த உடனே சொல்கிறார் நான் சச்சிதானந்த லட்சண ரூபமாகிய எப்படி தெரியும்னு நான் இருக்கேன் இருக்கேன்னு எனக்கு புரியுது அது மாத்திரம் எனக்கு இவர் எப்படி ஐக்கியம் சொல்லுகிறார் பாருங்கள் ஐக்கியம்னா என்ன ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று அர்த்தம் நிறைய பேர் ஐக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க தெரியுமா யூனியன் ஐக்கிய பொது உடைமை கட்சிதான் சமஸ்கிருதம் தெரியாததுனால வந்த ப்ராப்ளம் எல்லாம் யூனியன் சொன்னால் இணையிறதுன்னு அர்த்தம் அதனால் ஜீவாத்மா கால பலவேறு அவஸ்தைகளையெல்லாம் பட்டு சம்சாரத்திலே உடன்று அப்புறம் அவருக்கு ஒரு குரு கிடச்சி அதுக்கப்புறம் அவன் இறைவனோடு இணைகிறான் அப்படின்னு சாதாரணமாக ரிலிஜனில் சொல்லுவாங்க நம்ம இப்போ ஃபிலாசபியில் உட்காந்துருக்கோம் இங்கே என்ன சொல்கிறது ஐக்கியம்னா இணையறதெல்லாம் கிடையாதுப்பா ஏகாவ ஐக்கியம் ஒன்னஸ் ஐக்கியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்னஸ் யூனியன்லாம் கிடையாது எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் ஒன்று எண்ணம் மிஞ்சனும் இல்லாட்டி திரி வாங்க ஒன்று கணவை முன்னாடி போகணும் இல்லாட்டி மனைவி முன்னாடி போகணும் அதுக்கு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே நாளிலேயே போக முடியும் ஒரே நேரத்திலேயே போக முடியும் அப்படியே போனாலும் மணிக்கணக்காக வித்தியாசம் வரும் ஆயினாலும் ஒன்று எண்ணெய் மிஞ்சனும் விளக்கு அணையிறது சில சமயம் எண்ணெய் மிஞ்சி திரி திரி இருக்கும் எண்ணெய் தீந்து போயிடும் சில சமயம் திரி தீந்து போயிடும் திரி தீந்து போயிடும் எண்ணம் இருக்கும் எண்ணம் மிஞ்சனும் இல்லாட்டி திரி மிஞ்சனும் எதுக்கு எதை சொல்றேன்னா எனி யூனியன் பிகம்ஸ்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 நானும் இறைவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் போய் அடையிறது கிடையிறதுலாம் கிடையாது அது வந்து ஃபிசிக்கலாகவும் அடையிறது இல்லை யோகத்தினால் மென்டலாகவும் ரீச் பண்ணுறதில்ல ஒன்றும் கிடையாது தேர் இஸ் நோ செப்பரேஷன் அட் ஆல் அப்படின்னு குரு சொல்லி கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஏகசியா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 கடவுளும் சச்சிதானந்தான் சச்சிதானந்தத்தில் வேற்றுமை இல்லை சச்சிதானந்தத்தில் வேற்றுமை இல்லை இந்த சச்சிதானந்தத்துக்கு எதிராக ஒரு சொல் இருக்கு அதுக்கு பேர் தான் அனிருத ஜட பேர் சச்சிதானந்தத்துக்கு ஆப்போசிட் வேர்டு முதல்ல புரியணும் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அனிருத ஜட சத்துக்கு சத்து பெருக்குறி போட்டுங்க எதிர்ப்பதம் எழுதுக அப்படி போட்டுக்கணும் சத் பெருக்கல் குறி போட்டு சத் அனிர்தம் சித்து பெருக்கல் குறி ஜடம் துக்கம் பெருக்கல் குறி ஆனந்தம் மாத்தி போட்ட ஆனந்தம் அப்படின்னா வரிசை வந்தேன் சத்து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 இருப்பில்லாததுன்னு அர்த்தம் எப்படி கடல் என்ற சொல்லுக்கும் அலை என்ற சொல்லுக்கும் இருப்பு கிடையாதோ சொல்லுக்கு இருப்பு இல்லை சொல்லுக்கு இருப்பு இல்லை அதுக்கு இருப்பு கிடையாது அதனால அது வந்து அசத்து இருப்பற்றது எதுவோ அசத்து அது மாத்திரமில்லை எதை எது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 पूर्णस्य पूर्णमादाज ओम பூர்ணய ओम.